ओं प्रपन्न पारिजाताय पाणये ज्ञान मुद्रा कृष्णा दुहे नम यदा संहरते चाय कूर्मोंगश इंद्रिियांद्रििया तस् प्रज्ञा प्रतिष्ठिता भगवान्नीर्जुनुदय प्राथनक ஸ்தித பிரஜ லட்சணத்தை உபதேசம் பண்ண ஆரம்பிச்சார் முதல் மூணு ஸ்லோகத்துல ஸ்தித பிரஜனுடைய லட்சணத்தை சொல்லிவிட்டார் அவனுக்கு கொஞ்சம் கூட உலக ஆசை கிடையாது ஆத்மாவே ஆனந்தம் புரிஞ்சு அந்த ஆனந்தத்திலேயே அவன் ஸ்திரமா இருக்கான் அவனுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் மனசு அதனால பாதிக்கப்படுறது இல்லை சுகத்தை விரும்புறது கிடையாது அவனுக்கு எதுனையும் அவனுக்கு பயம் கிடையாது கோபம் கிடையாது எதையும் விரும்புறதும் இல்ல வெறுக்கிறதும் இல்லை அப்படின்லாம் சொன்னார் இதெல்லாம் ஞானியோட லட்சணம் அப்படின்னு பார்த்துட்டோம் இது ஸ்பான்டேனியஸ் அவனுக்கு இயற்கையா இருக்கு மத்தவன் இதெல்லாம் கல்டிவேட் பண்ணணும் ஸ்தித பிரஜன ஆகணும்னு நினைக்கிறவன் இதை வந்து பண்படுத்தணும் ஸ்தித பிரஜனுக்கு இது ஸ்பான்டேனியஸ் நேச்சுரல் இயல்பு ஸ்வபாவம் ஆனா இப்படி ஸ்தித பிரஜன ஆகறத்துக்கு ஏதாவது வழி இருக்கா உபாயம் இருக்கான்னு இப்ப சொல்ல போறார் இந்த ஐம்பத்தெட்டாவது ஸ்லோகத்துல தொடங்கி அறுபத்தெட்டாவது ஸ்லோகம் வரைக்கும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்தித பிரஜன ஆகறத்துக்கான உபாயத்தை சொல்லிக் கொடுக்க போறார் அறுபத்தெட்டு வரைக்கும் பதினோரு ஸ்லோகங்கள் அதுல பகவான் ஸ்தித பிரஜன் ஆகறத்துக்கு உபாயம் என்ன சொல்ல போறாருன்னா புலனடக்கம் ரொம்ப முக்கியம்னு சொல்ல போறார் அப்புறம் எண்ணங்கள்ல கட்டுப்பாடு இருக்கணும் முக்கியம்னு சொல்ல போறார் அப்புறம் ஆத்மாவை தியானம் பண்ணணும்னு சொல்ல போறார் இந்த மூணு உபாயங்களை வச்சுத்தான் ஒருத்தர் ஸ்தித பிரஜனாக முடியும் ஸ்தித பிரஜகான்னு சொன்னாலே ஜானாத்தி இது ஞக அறிகிறான் என்பதால் ஞக பிரகர்ஷேன ஜானாதி இஜக நன்றாக அறிந்திருக்கிறான்ங்கிறதுனால பிரஜகா ஸ்திரதையா பிரகரிஷேண ஜானா தீ தி ஸ்தித பிரஜா கொஞ்சம் கூட அசைவில்லாம ஸ்திரமா நன்றாக அறிந்திருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அதுக்கு அர்த்தம் என்னன்னா அதாவது அஜானம் சம்சயம் விபரியம் மூணும் போயிடுதுன்னு அர்த்தம் தன்னை பத்தின அறியாமையும் இல்லை தன்னை பத்தின விஷயத்துல சந்தேகமும் இல்லை தன்னை பத்தின விஷயத்துல தப்பான அபிப்பிராயமும் கிடையாது சாஸ்திரத்தின் மூலமாக நான் யாருங்கிற உண்மையை புரிஞ்சிருக்கான் இந்த உலகம் என்னங்கிற உண்மையை புரிஞ்சிருக்கான் இந்த ஞானத்தோடு என்ன பண்ணனும் முதல்ல அதை சொல்ற எதா எப்பொழுது அயம் அயம்னா என்ன அர்த்தம் இந்த சிரவணம் பண்ணினவன் சிரவண பண்ணினவன் வேதாந்தத்தை நன்றாக குருவினிடம் கேட்டு அதில் சந்தேகத்தை போக்கிக் கொண்டவன் இந்திரியார்த்தேபியா இந்திரியாணி சம்ஹரத்தே ிய விஷயங்கள்ல இருந்து இந்திரியங்களை எப்ப ஒடுக்கறோ எப்படி ஒடுக்கணும்னா சர்வசகா எல்லா வகையிலையும் ஒடுக்கணும் கூர்மஹா அங்கானி இவ கூர்மஹ ஆமை அங்கானின்னு சொன்ன அங்கங்கள் ஆமையானது தன்னுடைய அங்கங்களை எப்படி ஒடுக்கிக் கொள்றதோ அப்படி வள்ளுவர் சொல்றார் இல்லையா ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பிடைத்து திருவள்ளுவரும் ஆமை போல்ங்கிற உதாரணம் சொல்லியிருக்கார் ஆஹ கூர்மஹா அங்காணி அது எல்லா பக்கத்திலிருந்தும் இது பண்ணிக்கிறது நாலா பக்கத்திலிருந்து தன்னை இது பண்ணிக்கிறது அதே மாதிரி இவனும் மெய்வாய் கண் மூக்கு செவிகளை கட்டுப்படுத்திக்கிறான் அப்பேற்பட்டவனுடைய அறிவு பாதுகாக்கப்படுகிறது தசிய பிரஜா பிரதிஷ்டிதா அப்பேற்பட்டவனுடைய அறிவு தான் ஸ்திரமாகிறது இல்லாட்டி இதனால சொல்ல போறார் உதாரணங்கள்லாம் எப்படி ஒரு கண்ணாடி கூடு சரியா வைக்கலன்னா விளக்க அணைஞ்சு போயிடுவோம் காத்தடிச்சா அது மாதிரி இந்திரிய நிகிரம் இல்லாத ஞானம் பலனை தராது ஆக புலனடக்கத்தோட இருக்கிற உறுதியாகும் என்று இந்த ஸ்லோகத்திலே சொல்லி இருக்கிறார் மேலும் ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை நாளைக்கு பார்ப்போம் கூர்மோங்கிரிய அணீந்திரியார்த்தே